சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு மாராஜி கி ஜெய் ஸ்ரீஹரே நம நம்ம அந்த நரக்காவதத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த நரக்காவதத்தில் சுரன் கடைசியாக நான் விட்டது அந்த பூமி மாதா எதுக்காக வந்திருக்காளுங்கிறது தெரியிறது அப்போது நரக்கனை முடித்த உடனே தேவாதி தேவர்கள்லாம் தேவர்கள்லாம் புஷ்பம் மாதிரி போய்கிறார்கள் அதுக்கப்புறம் நரகா சொன்ன சேர்ந்த உடனே வந்து கூச்சல் போடுறார்கள் மகர்ஷிகள்லாம் வெரி குட் வெரி குட் பேட் பேட் நல்ல காரியம் பண்ணப்பா வெரி குட் வெரி குட் அப்படின்னு வாழ்த்துக்கிறாள் ஜே ஜீவான் அப்போ பூமி மாதா கிருஷ்ணன்ட்ட வந்து அந்த தங்கம் இருக்க நைன் ஒன் சிக்ஸ் எல்லாம் ஒன்றும் அது அந்த ஸ்டாண்டர்டாக ஃப்ராடு இது டுவெண்ட்டி கேரட் ஒரு தங்கம் மாதிரி அவ்வளோ பழ பழாண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பதிக்கப்பட்ட ரெண்டு குண்டலங்கள் அந்த அதித்தி குண்டலங்கள் இப்போ வைஜன் தீவன் சொல்கிறது இப்போ விதமான கலரோடு இருக்கும் வனமாலை அது வந்து துளசி மந்தார தாமரை மல்லிகை பாரிஜாத்தம் இதெல்லாம் கட் சேர்த்து கட்டினது அதே முழங்காலு கீழே தும்பு அப்படிப்பட்ட வனமாலையோட வருணனுடைய கொடை அது வந்து ஒசத்தியான கொடை இது எல்லா அப்புறம் மகாமேருவனுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய மந்திரமலை கொடுமுடியிருக்கதம் இல்லை அது ஒரு மணி மாதிரி இருக்கும் அது மணி எல்லாத்தையும் கொண்டு சமர்ப்பணம் பண்ணிட்டார் இதுக்கா வந்திருக்க யாரோ சமர்ப்பணம் அவளுக்கு தெரியலையா தேவ் அவள் வந்து தே தேவ தேவி ஆச்சு அவர் அதனால் அவளுக்கு தெரியும் அதனால் பண்ணுறார் அப்போ அதுக்கப்புறம் பூமி தேவி தேவசேட்டில் கொடுக்கப்பட்டேன் பூஜிக்கப்பட்டேன் அந்த சமஸ்தலோகங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பக்தியால் மனசு கதிஞ்சு நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பத்தமாக இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ண வந்து சிவன் நாராயணன் ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் துதிப்பிரியா அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா சாசனத்தில் அந்த மாதிரி ஏழு ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறார் நீங்கள் சொல்கிறாள் தேவதேவேஷா தேவர்களுக்குலாம் தேவன் யுவதேவேஷா சங்க சக்கரத்தை கையில தரித்து கொண்டிருக்கவனே அழகா இருக்கும் இந்த ரங்கநாதருடைய ஆலயத்துல மேல வந்து அந்த பரவாசுடி வருப்பார் தங்கத்துல அப்படி ஜொலிக்கிறார் நம்ம போறதுக்கு தான் அயோக்கிய பசங்க இந்த எச்ஆர்சி ஆளுகள்லாம் நம்ம உடல தூரத்துல இருந்து பாக்குறாப்புல அதுவும் வந்து பாத்துட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் புழுக்கரங்கெல்லாம் அவங்க உண்டி விட்டுருக்காரு உங்களுக்கு புரியுமோ புரியலையும் சத்தியமான விஷயம்னு சொல்கிறேன் ஹண்ட்ரட் நான் பேசுகிற அத்தனையுமே இந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன் அத்தனையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியம் அதில் ஒன்று சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களெல்லாம் போகிறாங்கன்னு போனாரு நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் முன்னாலே நான் வந்து போக முடிஞ்சது ரங்கநாதனை தரிசனம் பண்ணிவிது ஒரு நாள் ரங்கநாத தரிசனம் அதே டிக்கெட் கொடுத்து போயிட்டேன் இன்னொரு நாள் வந்து ஓல்டு சீனியர் சிட்டிசனாகவும் கிடைக்கல ஓ நூறுபா டிக்கெட் வாங்கினாலும் ஒன்றும் போகல அவன் மொத்தம் கண்ணாப்பினான்னு மாற்றி விட்டேன் நெத்தியில் விபூதி இல்லை குங்குமம் இல்லை இல்லை ஒரு கோபியும் இல்லை சந்தனம் இல்லை திருமணம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் கருப்பு சாட்டை போன்றவொன்னே அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே விரட்டுறானுங்க அங்கே போய் பார்த்தோன்னா கடைசியில் அன்னைக்கு கரெக்டாக பெருமாளை இருங்கன்னா தரிசனம் பண்ண முடியல சரியாகவே தரிசனம் பண்ண ரொம்ப வருத்தமாக போயிச்சுருங்க அந்நியம் அப்புறம் வெளியில வந்து அதுக்கப்புறம் மேலே பரவசேவன் பார்த்தேன் அந்த பரவாசு தேவன் படப்பட படப்பட படாண்டுக்காரா அந்த அந்த தங்க தான் இங்கே சொன்னது அப்படி இருக்கக்கூடிய பிரயோக சக்கர கையில் வச்சிருந்துருக்கார் எப்போ நான் பிரயோக சக்கரை விட தெரியல அப்படியே வச்சுருந்துக்கார் உத்தியோகத்தை விட்டு தொலையா அந்த தமிழ்நாட்டை ஒன்றும் ஒரு மாதிரி சரி பண்ணேன் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் சிருஷ்டியை மறுபடியும் ஆரம்பி இல்லை எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கும் புத்தியோகம் தராம பண்ணு இல்லை என்ன வந்து சேர்த்துடும் சீக்கிரம் அனாயாசன்னு சாகுத்தியத்தை கொடுத்து தொலை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அப்படிதான் சொன்னேண்ணா அப்படியே சொன்னேன் சீக்கிரம் ஒன்று எனக்கு ஒன்று கழட்டி விடு பந்தத்தை அப்படியே சொன்னே அந்த அங்கே ஒரு இடம் இருக்கு கிளிமண்டை இருக்கு அங்கே இருக்கும் மேலே பார்க்கலாம் அந்த பரவசதி பிடித்த இடம் ரெண்டு நாள் வந்து நீங்கள் நம்பெருமா இல்லை அப்படி இடம் எங்க ரங்கால் தான் அதனால அப்படியே நான் சொல்றதையும் சொன்னேன் சீக்கிரம் ஒன்றே கழட்டி விடும் இல்லை பிரயோக சக்கத்தில் போடும் இல்லை எல்லாருக்கும் உத்தியோகத்தை நல்லது தான் கொடுக்கும் எத்தியா ஒன்று பண்ணு இது மாதிரிலாம் பாதியில் போட்டு உயிரை வாங்காது அப்படின்னு சொன்ன அப்படி கங்கச்சக்கர கதாதரா உனக்கு நமஸ்காரம் பரவாசு தேவா உனக்கு நமஸ்காரம் ஏ பராத்மன்னு பக்தனுடைய இஷ்டத்தை அனுசரித்து பலவித ரூபங்கள் ஆமா பக்தர்கள் என்ன கேட்கலோ பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆஹ் உனக்கு நமஸ்காரம் பரமாத்மா சுரூப லக்ஷணம் உண்டு தானே முக்கியம் ஞானவனந்தம் பிரம்மா அவன் வந்து புருஷனா ராமனா எடுத்தா அது ஒரு ரூபம் இது வந்து புல்லாங்குடல் கையில் வச்சுட்டு எத்தியஸ்த பார்மா வச்சுட்டு அப்படி போட்டு இதால் புன்னகையாலே மயக்கக்கூடியவர் வந்தால் அது ஒரு ரூபம் வேணுகோபாலன் ஞான வேணுகோபாலம் சரி ஒரு பார்ப்போம் இருபத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்ப்போம் அந்த நரகன் பார்த்தான் வஜராயுதத்தையே மழுங்க செய்யக்கூடிய அளவில் சக்தி படைத்த அவனுடைய வேலும் ஏன்னா அவனோடு ஏற்கனவே வஜ்ராயுதன் தாங்கி இந்திரனோட சண்டை போட்டிருக்கான் சண்டை போட்டு வஜ்ராயுதம் பிரயோஜனெலாம் போயிடுது அப்படி இருக்கக்கூடிய ஆயுதத்தை நரகன் வந்து கருடன் மேலே போட்டான் கருடன் கொஞ்சம் கூட அழிஞ்ச அசிஞ்சு கொடுக்குலாம் பூமாலையால் யானை அடிக்கிறாப்பி அவனுடைய கருடன் மேலே பண்ண முயற்சி வீணாக போகிறத பார்த்து கிருஷ்ணன் முடிப்பதற்காக சூரத்தை கையில் எடுத்தான் அவன் வந்து வெளியில் விடுறதுக்கு முன்னால் சூரத்தை எரியறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் வந்து அது நூறு நூறு ஆயிரக்கணக்கான கூறாக இருக்கக்கூடிய முனைகள் கொண்ட இப்போதான் சொன்னேன் இந்த பரவாசு தேவன் வந்து பிரயோக சக்கரத்தை வச்சுருக்கான் அப்படிப்பட்ட அந்த சுதர்சன சக்கராயுதத்தை வேவினான் அப்போ யானை மேலே உட்காந்து இன்னும் உட்காண்டு வேலை சண்டைப்படக்கூடிய நரகனுடைய தலையை அது வெட்டி கீழே விழுந்தது ஆக மொத்தம் நரகன் முடிக்கப்பட்டான் குண்டலமும் அழகான கிரீட்டமும் இப்படி இருக்கு அவனு அவனுடைய தலை அப்படி ஒரு அலங்கார் இருக்கு அழகான பெரிய கிரீடம் தங்க கிரீடம் குண்டலங்கள் இருக்கு தல பூமியில வந்த உடனே அப்படி பிரகாசமா இருந்தது வாஸ்தந்தான் வந்து சிவன் நாராயணன் இரண்யாட்சனா முடிப்பதற்காக வராக அவதாரம் எடுத்த போது சுவேத அவதாரம் எடுத்த ஒரு பூமியை வந்து அந்த பிளையதளத்துல நிறுத்தின போது பூமிக்கும் சிவன் நாராயணனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பந்தத்துல பிறந்தவன் நரக்கன் அசுர குணத்தை பிடித்தனால நரகாசுரன் சொல்லப்பட்டது அவன் நரக்கா நரக்கூடிய பந்துக்கள்லாம் அந்த அப்படின்னு கதறன் மகர்ஜிகள் பேஷ் பேஷ் பேஷ் பாராட்டேன் தீபம் சொல்ல தேவர்களை எல்லாம் புஷ்பம் மாறி போய் முக்குந்தன் முக்தி கொடுக்கக்கூடியவன் முக்குந்தனை தான் முக்குந்தன் முக்தியை கொடுக்கக்கூடிய முகுந்தனை தோத்திரம் நாக்கண்ணான் தான் வேற யாரன் கராரவிந்தேன் வதாரவிந்தம் முக்கார விந்தை விநிவேசிந்தம் படசு பத்திர சிபேசியானம் பாலம் முக்குந்தம் மனசா பராமி வச்சசா வராமி சிரசா நமாமி சர்வாங்கேன ஆசிரியம் அப்போது பூமி தேவி கிருஷ்ணன்ட்ட வரா இப்படி எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியாதா அவ்வளோ உண்டு ஒரு தேவதாஸ்திரி தானே தேவத்தையாச்சேன் தேவத்தையாக இருக்கிறதுனால எல்லாம் தெரியும் ஞானம் உண்டு அவளுக்கு உண்டு அப்போது அந்த புடம் இட்ட மாதிரி அதாவது ஸ்புட்டம் பண்ணுறதுன்னு இல்லையா இப்படி ஸ்புட்டம் போட்டேன் அக்னியில் காமிச்சு அவள் பட படாண்டுக்கும் அப்படி சொன்னேன் பரவாசு தேவை போய் பாருங்கள் பரவாசு தேவருடைய அந்த பிரயோக சக்கரம் உங்களுக்கு தெரிஞ்சா ரேட்டு மேலே ஏற்பாக்கணும் துளுக்கணும் விட்றானுங்க நம்ம போய் பார்க்க முடியுது நம்ம வெளியில் இருந்தால் பார்க்க முடியுது அதுவே எங்கன்னா அதை பார்க்குறதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியது ரொம்ப அவத்தியாக போகுது ரொம்ப என்ன ரெங்கா அப்படி படத்தில் படுத்துறையா பாங்கா ஒன்று தரிசனம்னால் கூட முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு தான் அழுதே நான் அப்படி புடமிட்ட தங்கத்தால் பதிக்கப்பட்ட ரத்னங்கள்லாம் ஜொரிக்கக்கூடிய குண்டலங்கள் அதை வந்து குண்டலங்களையும் வைத்தியந்தையும் வனமாலையும் கொண்டு வந்து வருணனுடைய கொடை அது விசேஷமான கொடை அதையும் மகாமேருவில் இருக்கக்கூடிய மந்தரமலையினுடைய குடுமுடி சிகரம் அதுதான் குடுமுடி சிகரம்னு சொல்லக்கூடாது பெரிய மணியையும் கொண்டு வந்து ஹரிக்கு அந்த நாராயணன் வாசுதே அர்ப்பணம் பண்ணார் அதனே அதுக்கப்புறம் பூமி பிராட்டி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய லோகத்துக்கு நாதனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பஞ்சனாக இருந்துட்டு அப்படியே மனசு உருகி தோதிரம் தெரியும் ஏன்னா இப்ப வந்து மறுபடியும் பச்சபாமா அதே பூமி மாதாவுடைய அம்சாவதாரம் இவ்வளவு பூமி ரெண்டு பூமி இருக்க முடியும் அதனால ஒண்ணும் இல்லை ஏன்னா ஒரே அந்த தேவதா ரூபம் இருக்கிறவள் ஒரே இடத்துல எங்க எவ்வளவு பண்ணா இருக்கலாம் எவ்வளவு ரூபத்துல இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அட் ஏ டைம் இருக்கலாம் ஏற்கனவே சொன்னே அவர்களுக்கு தேச கால வஸ்து பரிச்சின்னம் இல்லாதவர்கள் அப்படி சொன்னாங்க பூமி சொல்றாங்க பூமி தேவதேவனே தேவதேவசா ஈஸ்வரா சங்கம் சக்கரம் கதா இதெல்லாம் தா ஆயுதங்களாக தாங்கி கொண்டு இருக்கணும் பரமனே பரமாத்மா பக்தர்களுடைய விருப்பத்தையும் அவருடைய மனோ அபீட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முடிப்பதற்காக பல பல ரூபங்கள் எடுக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னால் ஏழு ஸ்லோகங்களால் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணால் குந்தி ஸ்துதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இங்கே வருது அப்படி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சிலிருந்து 31 ஒன்னாவது ஸ்லோகம் வரைக்கும் அப்போ ஏழு ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் செய்கிறாள் கண்ணாணிப்பார் நாராயணங்கிற ஸ்மர்த்தியோட நம பங்க நம பங்கஜ மா நமஸே பங்காங்கிரே நம பங்க நம பங்கஜ மாலி நம பங்கஜே நமஸாங்கிர நமஸே பங்காங்கிரே நமோ பகவே து வாசு புருஷாயாதிபீஜா பூர்ணோதயே நம நமோ பகவியம் வாசுதேவா விஷ்ணே புருஷாயதுபீஜா பூர்ணோதயே நம அஜாய ஜனித்திர ப்மணந்தச பராவராமன் பூத்தமன் பரமாத்மன் நமூத்ததே அஜாய ஜனியமே நராவராத்மன் பூத்தமன் பரமாத்மன் நமூத்துதே தும் வீசுஷூர்ஜ உக்கடம் பிரோ தமோ நோதா விவசம்ப தாநாய சமம் ஜகதோ ஜகத்பே அரா பிரதானம் குருஷோ பரம்பை சுக்ஷூர்ஜ உக்கடம் பிரபோ அமோ நோய விபரீவா தானய சுவம் ஜகோத் பத்தை காரணம் புருஷோ பர அஹம் பயோ ஜோதிலோ நோ மாத்திரே மனயிரிய கத்த மகான் அகிலம் சராஜரம் எத்தீய பகவன் அயம் பயோம் ஜோதிர் அலோ நபோ மாத்தா மனிந்திரி கர் மகான் அகிலம் சராஜரம் அவித்தீ பகவன் அயம் பஜோஜம் தவ பார்பங்கஜம் பீட்டா பிரபரோசதினா குரு ஹ்தபங்கஜம் சிவச அமுஷிய அகிலபகம் தமது தவ பாங்கஜம் பீட்டா பிரபாஹரோ அப்பாதிதா குரு ஹ்தம் சிதமுஷிய சிர அகிலப்பிரசிய முஷிய அகிலப்பலாபம் அகிலக்கலாம் சில சிம் அமுஷ் எங்கே இதே மாதிரி எங்கே பண்ணார் நரசிம்மாவதாரத்தில் பண்ணார் நரசிம்மாவதாரத்தில் அவ்வளவு கோபம் கொப்பிடிச்சுன்னு வர அப்போ இரண்டியக்க சிவம் முடித்தார் அப்போது எல்லோரும் பயப்படுறாங்க தூரம் இருக்காங்க எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு விதமான தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஸ்தோதனம் பண்ணிவனுடைய கோபம் அடங்கலை மகாலட்சுமி தாயார் இவர் எங்கள் எங்கள் வீட்டுக்காரராக தெரியலே அப்படின்ட்டார் அந்த காரம் போது இனம் பத்மநாபம் சுரேசம் மாதிரி தெரியலையே அப்படின்ட்டார் அப்போது வேறு ஒன்றும் போய் சோத்தனை பண்ணாங்க பிரகலாதனை வந்து தூண்டி விட்டார் பிரம்மா அவர் போய் நமஸ்காரம் பண்ணார் பிரம்மெல்லாம் பயப்படாமல் போகிறது அப்போது சிங்கத்தை பார்த்து சிங்கக்கூட்டி பார்ப்பிடுவோம் சிங்கக்கோட்டி மாதிரி பிரகலாதன் போய் நமஸ்காரம் பண்ணார் உடனே மடியில் எடுத்து வச்சிருந்தார் மடியில் எடுத்து வச்சு தன்னுடைய கையை அவருடைய தலையில வச்சார் அப்போ என்ன அர்த்தம் எல்லா விதமான கொஞ்ச நஞ்சா இருக்கக்கூடிய கல்வஷங்கள் எல்லாம் போகட்டணும் அப்போ உனக்கு வந்து பக்தி ஜியானம் வந்து கொடுத்துடும் பிரம்ம ஜானம் சிந்திச்சிடும் அதாவது சுரூப லக்ஷணன் ஞானம் சிந்திச்சிடும் நாற்பத்தி மூணு ஸ்லோகங்களால அப்படியே கொட்டு கொட்டும் கூட்டிட்டார் ஸ்துதியாலசம் மன அந்த பிரகலாத சுவாமி அப்போ என்ன ஒரு அஸ்தம் அதுதான் இங்க சொல்ற சிரசிய அகில கல்மசாபம் எல்லா கல்மஷங்களை நீக்கக்கூடிய உன்னுடைய அஸ்தத்தை வேற ஒண்ணும் இல்லை இது எங்க அதிகமா பேரனு பிள்ளைய விட பேரணை வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நீதி அது மாதிரி பேரனை கொண்டு வந்து காண்பித்தாள் இந்த பூமா மாதா மறுபடியும் பார்ப்போம் ஏழு ஸ்லோகத்தையும் ஒன்றாவே பார்த்துருவோம் இன்னும் எவ்வளவு தர பார்த்தாலும் பூமி வாஜா நமஸ்தே தேவதேவேஷா சங்க சக்கர கதாதரா பிட்சோச்ச உத்தூபாய் பரமாத்மன்னூர் நமஸேவா பங்கச்சிரகரா பிட்சோத்தூபா பரமாத்மன்னூர் நம பங்க நம பங்கஜே நம பங்கஜனேத்ராய நமஸாங்கம பங்கஜன நம பங்கஜே நம பங்கஜே நமஸாங்கமோ பகவே துியம் வாசுதேவாயிருஷா ஆதிபீஜா பூர்ணோயே நம நமோ பகவியம் வாசுதேவருஷா ஆதிபீஜா பூர்ணோயே நம அஜா ஜனித்தயே அனந்தசராவராத்மன் பூத்தமன் பரமாத்மன் நமோஸ்தே அஜா ஜனகித்தயே அனந்தசராமன் பூத்தமன் பரமாத்மன் நமோஸ்தே சூக்ஷூரம் பிரபோ தமோ நோத ய விவரிவ தாநோ ஜலா பிரதானம் புருஷோவன் பராக சுலட்சுரிஜ உடம் பிரபோ தமோ நோதா விவசாய தாநோ ஜகத் கலா பிரதானம் புருஷோரோ ஜோதிரோ நோ மாத்திரியலம் அகவந்தையும் அஹம் பயோ ஜோதி அனோ நோம் மாத்திரேந்திரி ம்யி அீம்யி அீவன்யம்மாஜோஜம் தமஜோஜம் தவ பாரபங்கீத ஆர்த்தி உபசாதின தாழையேலம் குரு ஹத்தபங்கஜம் சிரிய அமுஷிய அகிலமாபகம் தியா ஆத்மோம் தவாரபங்கஜம் பீட்ட பிரபன் ஹரோசாதின தாலயனும் குருஹத்தஜம் சிரஸ் அமுஷிய அகிலபகம் குரு ஹத்தபங்கஜம் அகிலபகம் ஹத்தபங்கஜம் திரிய குரு அப்படி கட்ட அதாவது ரொம்ப இதாக சொல்வரன் ஒரு ஆச்சியத்தோடு சொல்வார்கள் இது ஒரு பக்கம் ஸ்ரீதேவி இன்னொரு பக்கம் பூதேவி மார்பிளே இருக்கலாம் வந்து மேலே வந்து மலையப்ப இருக்கார் என்ன மாதிரி ஒரு பைத்தியம் போய் எங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணது சர்மஸ்லோகத்தையும் சொல்லியாச்சு இந்த பாபாத்மா மூடாத்மா சொன்ன வார்த்தை செய்யலாம் பாபாத்மா பார்க்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோம் அவன் வந்து அப்போ ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் அந்த அகலகு இல்லையுக்காரில் தலை இதை மோக மோக தூக்க விட்டு மோக தூக்கி விட்டு பார்க்க அப்பவும் இல்லைன்னா இந்த பக்கம் இருக்க பூமி மாதா பூமி தேவி அவரை தூக்கிவிட அப்ப வேற வழி இல்லாமல் அவர் பார்க்க பார்க்கிறார பார்த்த உடனே என்னாச்சும் கை வச்சாதான் பாவம் போன அவர் கண் பார்த்தால் கண் பட்டாலே பாவம் போடுது அவருடைய திருஷ்டி பட்டாத்தையும் என்னுடைய கட்டாட்சம் கடாட்சம் பாவம் போடுது சீக்கிரம் மோர்காரி தான் நீஷம் கொடுத்தியா மோ மோக்ம் கொடுத்தியா இல்லையாப்பா நமக்கும் அந்த வேலையை செய் அப்படின்னு அப்ப அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் அதுதான் பூமி பாமி பராட்டி பண்றார் அது மேலே பார்ப்போம் அர்த்தம் அர்த்தத்தை உன்னாவே பார்த்துருவோம் பரவாயில்ல பலதெல்லாம் பார்த்தாலும் சரிங்க ஏ தேவதேவேஷா எல்லா தேவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் தேவதேவனுக்கும் ஈஸ்வரனாகக்கூடியவர் சங்கர் சக்கரத்தையும் ஏதா பத்மம்னு தரித்திரக்கூடியவன் உனக்கு நமஸ்காரம் பரமாத்மா உன்னும் பக்தருடைய இஷ்டத்தை அனுசரித்து பல ரூபங்கள் எடுக்கிறேன் அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்புறம் ஒரே தாமரை காடாகவே சொல்லப்படுது தாமரை காடு அவர் வந்து எதிரெடுத்தால் தாமரை காடுதான் பங்கஜ நாபாய மூன்று லோக ரூபமான அல்லது பிரம்மதேவருக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாமரையும் நாவில் கொண்டவனு அதாவது ஜகத்திற்கு காரணபூத்தனான உங்களுக்கு நமஸ்காரம் சக்கீர்த்திமயமான தாமரமாலையை மாலையை கொண்ட உங்களுக்கு நமஸ்காரம் இப்படி பகவத் ஸ்வரூபத்தையே தியானம் செய்ய தாபம் ஆமா திருவித கா பா சிஹா ரே குரு பாங்கிற மாதிரி அப்போ ஆதி தெய்வம் ஆதிபதிக்கும் அத்தியாத்மம்னு சொல்லப்பட்ட மூன்று விதமான காப்பத்தை போக்கடிக்கக்கூடிய தாமர போல கண்கள் கொண்ட நீண்டு இருக்குது அப்படி போனவங்களுக்கு நமஸ்காரம் அப்போ தாமரை போல சேவிக்க தகுந்த அளவில் தாமரப்பூவால் அடையாளம் செய்யப்பட்ட அந்த இது இருக்குது ரேகை இருக்கு இல்லையா ஒரு காலில் செந்து ஒரு காலில் சக்கரங்கிற மாதிரி அந்த பங்கஜ ரேக்கை இருக்கு அப்படி திருவடிகளை கொண்டவங்களுக்கு நமஸ்காரம் அப்போ மொத்தம் என்ன கால முகம் வரைக்கும் எல்லாம் தாமரை காடு தான் மேல முகத்திலிருந்து கண்கள்ல இருந்து எல்லா கீழே வரைக்கும் தாமரைக்காடு அப்படி இருக்கு அப்படி ஷட்குண பரிபூர்ணர் இதே தேஜம் தேஜோபலம் ஞானம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆறு விதமான குணங்கள் பரிபூர்ணர் சமஸ்த பிராணிகளுக்கும் நிவாச பூதர் வாசுதேவாங்கிறது வசுதேவனுடைய புள்ளங்கிறது ஒரு சாதாரண வாரவார்த்து வாசுதேவன வாசனாத் வாசுரேவாசி வாசனை சுருபதி வாசுவி வாசுதேவன முத்தினேன் நாராயணனுக்கு என்ன நமவுக்கு என்ன இதெல்லாம் சொல்ல விளக்கங்கள் சொல்ல அது மாதிரி வாசுதேவனுக்கு உண்டும் அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் சேதனா சேதங்கள் எல்லாவற்றிலையும் வாசிக்க நிவாச பூதனாக இருக்கக்கூடியது எங்கும் வியாபித்தை இருக்கிறதுனால விபுத்வம் வந்து விஷ்ணு சொல்லணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் அப்போ ஷட்குணம் அதாவது ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர் கொண்டவரும் மொத்த பிராணிகளுக்கும் நிவாச பூதனாக இருக்கக்கூடியவரும் இங்கும் வியாபித்திருக்கக்கூடியவங்களுக்கு நமஸ்காரம் சமஸ்த காரிய பிரபஞ்சிற்கும் முக்தி சுரூப்பா இருக்கும் சத்ரூபியாக இருக்கக்கூடியவரும் ஜெகத்காரணத்திற்கும் காரண பூதனாக இருக்கக்கூடியவரும் அக்கண்ட ஜான ரூபமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நமஸ்காரம் ஆதிபீஜம் வந்தானே அப்புறம் அப்போ காரிய காரண பிரபஞ்ச ரூபியாகும் பராபராத்மன் காரிய காரண பிரபஞ்ச ரூபம் காரியம் இந்த பிரபஞ்சம் காரணம் அந்த அவருடைய சக்தி பர அந்த ஈஸ்வரன் தான் மொத்த பிராணிகளும் அந்தாராத்மா இருக்கக்கூடியது ஏ பரமாத்மன்னு பரமாத்மாயும் ஜென்மம் இல்லாதவன் அதாவது அவருக்கு வந்து பிறப்புங்கிறது கிடையாது இந்த லோகத்தை சிருஷ்டித்தவர் அவ பரபிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட சமஸ்த சக்தியும் அளவில்லாத சக்தி கொண்ட உங்களுக்கு நமஸ்காரம் ஏ பிரபோ நீங்க தான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கணும்னு விருப்பப்பட்டு கா காரிய உன்முகமாக ரஜோகுணத்தையும் பிரளயத்திற்காகும் அதாவது சம்ஹாரத்திற்கு முழு ஒடுக்குவதற்காக தமோகுணத்தையும் மறைக்கப்படாதவராக இருந்து கொண்டு தமோ குணத்தையும் லோகத்தை ரட்சிப்பதற்காகவும் சத்த குணத்தையும் எடுத்துக்கொண்டு அப்போ நீங்கள் தான் ஒத்தரதான் எல்லாம் பண்ணாரு தான் தத்துவம் பிரம்ம உக்கட்டேன்னு சொன்னது அதுதான் விஷும் அப்போ ஹே ஜெகதீஸ்வரா எல்லாவற்றிற்கும் காரணபூத்தனான காலமும் பிரதானமும் புருஷத்தும் நீங்கள் தான் ஆமாம் காலம் விஷ்ணு புராணத்தில் காலம் தன்னுடைய ஒரு அம்சங்கிறது ஸ்பஷ்டவாக சொல்லுகாருங்க அது அப்படின்னு சொல்லணும் ரங்கநாதன் பத்தி பேசிட்டு இருந்தபோது ரங்கநாதன் தான் அறுநூத்தி முப்பத்தி மூணு ஆடியோல வந்தது விடாம ஒரு நாள் கூட விடாம வைஷ்ணவ சித்தாந்தத்தை கொஞ்சம் கூட மாறாமையே சொல்லப்பட்டது விஷ்ணு புராணம் பலவிதமான விளக்கங்களோட திவ்ய பிரபந்தங்களோடு சொல்லப்பட்டது அப்போ அதுக்கு விஷ்ணு புராணத்துக்கு தலைவரே ரங்கநாதன் தான் அதனால சந்தேகமே கிடையாது நான் வந்து அதனால ரங்கநாதன் பிரதானமா வச்சுன்னா சொல்லிட்டு இருந்தது அதுவும் மூணு விதமான ரத்னத்தில் மந்திர ரத்னம் சொல்ல முடியாது புராண ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம் அதெல்லாம் சொல்லணும் எல்லாம் விடாமல் எல்லாம் பண்ணுவோம் அதுவும் தொண்டடிப்படி ஆழ்வார் அப்புறம் அப்புறம் திருப்பான ஆழ்வார் குரசேகர் ஆழ்வாரெல்லாம் ரங்கநாதனை யார் யார் பாடணும் அவ்வளோதான் சொல்லும் அப்படியும் ரங்கநாதன் ரொம்ப ரங்கநாதன் அப்படி பேசினாதான் நமக்கு ச நமக்கு வந்து மனசு சரியாகும் இல்லைன்னா ஆகாது ஏ ஜெகதீஸ்வரா அப்படி எல்லாவற்றிலும் காரணபூதன் அந்த ரங்கநாதன் காலம் அவனுக்கு ரூப்பம் புஷ்ணுபுரா சொல்றார் பிரதானம் அதான் இந்த சக்தி மா மா பிரகிரு அப்படின்னா பூருடத்தை பண்ணிக்கிறான் ஏன் ஜலமும் அக்னியும் அப்படியே வாயும் ஆகாசம் பூதங்களும் அந்த சப்தாதி விஷயங்கள் இருக்கு தான் சக்தி அதாவது சப்தஸ்வர சுரூபரசகந்தான்னு சொல்லப்பட்ட சக்திகள் அக்னி போன்ற எல்லா அதிர்ஷ்டான நிதிபதிகளும் அப்புறம் இந்தியங்களும் அகங்காரம்னு சொல்லப்பட்ட அபிமான அகங்காரம் மகத்துவம் இப்படி சமஸ்தராஜர பிரபஞ்சம் சாஃப்ட்வேரம் ஹார்ட்வேரம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ரெண்டு இல்லாமல் ஒன்றாயிருக்கக்கூடியதும் உங்கள்கிட்ட தான் தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் அவசியம் அப்போ சரணமடைந்தவர்களை துக்கத்தை போக்கக்கூடிய ஈஸ்வரா உன்னை சரணமடைகிறோம்னா அதன அப்போ அவருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஈஸ்வரா அந்த நரகாசுரனுடைய புத்தனும் எ போயிருக்கான் இந்த பகதத்தன் பய பகதன் பகதத்தன் வந்து குரு குரு சிங் பாண்டவர்களுடைய கௌரவ பாண்டவர்களுடைய அந்த உத்தத்துக்கு போது பகதத்தன் வந்து ஆப்போசிட் போடுவான் ஆப்போசிட் போயிடுவான் ஆப்போசிட் போயிட்டு அவன்தான் விஷ் விஷ்ணு அஸ்திரம் போடுவான் அதாவது நாராயணாஸ்திரம் போடுவான் நாராயணாஸ்திரம் போடுறது பகவான் வந்து தன்னுடைய மார்பில் வாங்கிப்பார் வாங்கிப்பார் இந்த அவனுக்கு வந்து வயசானவன் கண்ணெல்லாம் அப்படியே இதாக இருக்கும் துறை போடுறாப்புல அப்படி தொங்கும் அப்படிலாம் இருக்கும் அதில் வந்து மகாபாரதத்தில் பார்க்கலாம் அப்படி அவனுடைய உங்களுடைய திருமலை அடை அடிகளையும் அடையும் செய்யப்பட்டிருக்கும் நமஸ்காரம் பண்ணுறான் அவனை ரட்சிக்கும்னு சொல்றார் மேலே பார்க்கணும்